ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இருபக்க பயம் ஃபேவரபிள் Fear. வாசிக்க வேண்டிய வேத பகுதி லேவியராகமும் பத்தொன்பதாம் அத்தியாயம் பத்து முதல் பதினெட்டாம் வசனங்கள் உன் திராட்ச தோட்டத்திலே பின் அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என் நாமத்தை கொண்டு பொய்யானிடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக நான் கர்த்தர் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகத்தாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோள் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் முப்பத்தி ஒராம் முப்பத்தி ரெண்டாம் வசனங்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நரைத்தவனுக்கு உணவாக எழுந்து முதிர் வயதுள்ளவனுடைய முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் இன்றைய மனப்பாட வசனம் பிரசங்கி பன்னிரெண்டு பதிமூன்று கடவுளுக்கு பயந்து அவரது கட்டளைகளை கைக்கொள் எல்லா மனிதர் மீதும் விழுந்த கடமை இதுவே Fear God and keep His commandments. For this is the whole duty of man. கீழ்படிவதற்கு நம்மை உந்தித்தள்ளும் விசை பயபக்தியே விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரிப்பதற்கு பிழைய பதினொன்று ஏழில் வாசிக்கிறோம் அவன் கீழ்படியாமல் இருந்திருந்தால் மற்றவர்களோடு வெள்ளத்தில் அழிந்து போய் இருப்பான். பயத்திற்கு இரு பக்கங்கள் உண்டு ஒன்று எதிர்மறையானது அடுத்தது நேர்மறையானது ஒன் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் தண்டனைக்கு பயப்படுவது எதிர்மறையானது அதாவது ஆப் பனிஷ்மெண்ட் ஆனால் நபருக்கு பயபக்தியாக இருப்பது நேர்மறையானது But reverence for the person, that is positive. கடவுளை பிரியப்படுத்தும் கீழ்ப்படிதலுக்கு இவ்விரு பரிமாணங்களுமே அவசியம் இவற்றை நாம் சுருக்கமாக இன்று தியானிப்போம் முதலாவது எதிர்மறை பயத்தை நெகட்டிவ் ஃபேரை குறித்து நாம் கவனிப்போம் எதிர்மறையான பயத்தை கற்பிக்கும் பாடசாலையிலேயே நாம் கீழ்ப்படிதலின் அரிச்சுஓடுகளை படிக்கிறோம் அறிவை தரும் மரத்தை குறித்த கட்டளையை கடவுள் ஆதாமிற்கு கொடுத்த நீ அதிலிருந்து சாப்பிடும் நாளில் செத்தே போவாய் என்று அவனை எச்சரித்தார் ஒரு தண்டனையை அவனுக்கு சுட்டி காட்டினார் சாலமோன் அரசன் இவ்விதமாக சொல்கிறார் ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு இதுவே அவன் இளைஞருக்கு கொடுத்த அறிவுரை நாடுகளில் ஊழல் மலிவது சமுதாயங்களில் நன்னெறி மறைவது உலகம் தீங்கானவற்றை அணைத்து கொள்ளுவது திருச்சபை பாவத்தை கண்டும் காணாமலும் இருப்பது போன்ற எல்லாவற்றிற்கும் முதல் காரணம் கடவுள் பயம் இல்லாததே கடவுள் பயம் என்பது அவருக்கு முன் ஒன்றையும் மறைக்க முடியாது என்ற அறிவினாலேயே வருகிறது அதைத்தான் எப்ரேயர் நான்காம் தி ஆயம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகேலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் போத்திப்பாரின் மனைவி யோசேப்பிடம் வீட்டில் யாரும் இல்லை என்று சொல்லி அவனை பாவம் செய்ய அழைத்த கடவுள் தன்னை பார்க்கிறார் என்று திட்டமாய் அறிந்திருந்த யோசேப்பு அந்த இடத்தை விட்டே ஓட்டமாய் ஓடினான் ஏன் தெரியுமா தேவன் அறிவார் என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது அவள் சுற்றி பார்த்தாள் அவனோ மேலே பார்த்தான் அபவ் கடவுள் அறிவார் என்பதே அவனுக்கு இருந்த அறிவுகளிலெல்லாம் பெரிய அறிவு ஒவ்வொரு மீறுதலும் கீழ்படியாமையும் தகுந்த தண்டனை பெறும் என்ற அறிவு யோசேப்புக்கு ஆழமாயிருந்தது அதை எபிரேயர் இரண்டு இரண்டிலே வாசிக்கிறோம் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம் இதுதான் எதிர்மறையான பயம் என்பது நேர்மறையான முறையான பயத்திற்கு நாம் பயபக்தி ரெபரென்சியல் என்று சொல்லலாம் கட்டளை தருவது யார் என்ற அறிவு கீழ்படிதலை நமக்கு எளிதாக்குகிறது கடவுளின் மீது உள்ள பயபக்தி நமது மனதில் எழக்கூடிய விவாதங்களையும் எதிர்ப்புகளையும் அமர்த்தி விடுகிறது கடவுள் தமது மக்களுக்கு முக்கியமான சட்ட திட்டங்களை கொடுக்கும் போதெல்லாம் இப்பொழுது பார்த்தோம் அல்லவா இன்றைக்கு வாசித்தேவியராம பத்தொன்பதாம் அத்தியாயத்திலே ஒவ்வொரு கட்டளை கொடுத்த பிறகும் அவர் முகவுரையாக அல்லது முடிவுரையாக என்ன சொல்லுவார் நானே கர்த்தர் என்பார் பத்து கட்டளைகளின் முகவுரையிலும் அவர் என்ன சொன்னார் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை கண்டு வந்தது நானே ஆகையால் அந்த நானே கர்த்தர் அந்த ரெவரன்சியல் ஃபியர் அந்த பயபக்தி தான் கீழ்ப்படிதலை சுலபமாக்குகிறது தண்ணீர் மீது நடக்க துணிவது எவ்வளவு ஆபத்தானது என்று பேதருவுக்கு தெரியும் ஆனாலும் அவனை தண்ணீரில் நடந்து வரும்படி அழைத்தது யார் என்ற அறிவினால் அவன் துணிவு பெற்றான் இயேசுவின் அவனுக்கு இருந்தது பயபக்தி யார் கூப்பிடுகிறார்கள் என்று தெரியாவிட்டாலும் டெலிஃபோனில் மணியடித்ததும் அதை எடுக்க ஓடுகிறோமே அது பல சமயங்களில் ராங் நம்பராக இருக்கும் கூப்பிடுவது கடவுள் என்று தெரிந்திருந்தும் கீழ்படிய அவ்வளவு தயக்கம் ஏனோ ஆங்கிலத்திலே ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு கிறிஸ்டியன் வாக் கேர்ஃபுல்லி danger is near on in தை journey with trembling and fear snares from without and temptations within சீக்ரைஸ் தி ஒன்ஸ் மோர் இன் டு சென் கிறிஸ்தவனே கவனமாய் நட ஆபத்து எதிரே உண்டு உனது பயணத்திலே பயபக்தியும் பயமும் குறையாது காணப்படட்டும் வெளியே வலைகள் உண்டு உள்ளே சோதனைகள் உண்டு திரும்பவும் உன்னை பாபத்தில் ஆழ்த்துவதற்கு அவைகள் காத்த வண்ணம் இருக்கின்றன கடவுளுக்கு பயந்து அவரது கட்டளைகளை கைக்கொள் எல்லா மனிதர் மீதும் விழுந்த கடமை இதுவே எங்கள் மகாபரிய தேவனே எங்களுக்கு நீர் பயனுள்ள கட்டளைகளையே தரும்பொழுதெல்லாம் நான் கர்த்தர் ஆகையால் இதை செய்யுங்கள் நான் கர்த்தர் ஆகையால் இதை செய்யாதிருங்கள் என்று தெளிவாக நீர் எங்களுக்கு போதித்தீர ஆண்டு பாம்புக்கு பயப்படுகிறது போல் பயப்படாமல் எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் பயபக்தியாயிருக்க மகா பெரிய தேவன் சர்வ வல்லவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா அவர் சொல்ல மறுக்க நாங்கள் யார் என்ற நினைவும் அறிவும் எங்களை விட்டு ஒரு நாள் மகலாதிருக்க உதவிதார் கீழ்ப்படியாமையின் புத்திரராயிருந்து கீழ்படி ஆமையின் ஆவியினால் நாங்கள் அலைக்கழிக்கப்படாதபடி பணிவோடும் நன்னம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் நடந்து கொள்ள நீர் எங்களை உதவிதார் இதையல்லாமல் நீங்கள் நீர் வேறே எண்ணத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் ஆண்டுவரேன் இவிதமான எளிய கீழ்ப்படிதாலான ஒரு வாழ்க்கை எங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை நெடுகவே அலங்கரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன்